الحمد لله الحمد لله علي الذات العظيم الصفات السميع الصمت كبير الشان جليل القدير في العذكر مطاع الامر جليل البرهان فخم الاسم عزيز العلم وسيل حلم كثير الغفران جميل الثناء هي جزيل اللطف مجيب الدعاء يميم الرحمان سريل حساب شديد اللقاء عليم العذاب عزيز السلطان واشهد الله لا اله الا الله وحده لا شريك له في الخلق واللم واشهد ان سيدنا ومولانا محمدن عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى وهي واصحابه الذين هم خلاصه الرب للربا وخير الخلا كبعد الانبياء اما بعد فيا عباد الله اني اوصيكم ونفسي اولا ان تقوا الله واحذركم يوما عذبا كمذريرا وقال الله تعالى في كلامه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللَّهَ عَلَى الْفَتْحَ فِي الْبَرِّ وَالْبَحْرِ بِمَا كَسَبَتْ أَيْدِي النَّاسِ لِيُذِيقَهُمْ بَعْضَ الَّذِي عَمِلُوا لَعَلَّهُمْ يَرْجِعُونَ فَقَالَ نَبِيُّنَا صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ لَا يُؤْمِنُ أَحَدُكُمْ حَتَّى يَكُونَ حَوَاؤُهُ وَطَبْعُهُ لِمَا جِئْتُ بِهِ أَوْ كَمَا قَالَ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய இணையற்ற அல்லாஹுக்கே இல்லை என்ற புகழ் அனைத்தும் அவன் தனித்தவன் தன்னம் தனியே இந்த உலகை ஆளுப்பவன் அவனுக்கு இணையாக துணையாக வேறு யாரும் இல்லை என்று சாட்சி பாருகின்றேன் சலாத்தும் சலாமும் சர்தாரே தோ ஆலம் ரசோல் அக்கரம் சல்லே வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையாளர்கள் சஹாபாக்கள் சுயர்ந்தவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக Thank you. புனிதமான அல்லாஹுடைய இல்லத்தில் காப்புடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாவின் அடியார்களே கனவான்களே சகோதரர்களே எமக்கு ஏவியுள்ளோ அவைகளை எடுத்து நடக்குமாறும் இவைகளெல்லாம் தவிர்ந்து கொள்ளுமாறு எம்மை தவிர்த்துள்ளானோ அவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக எனக்கும் மடுத்ததாக உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் கணியத்துக்குரிய கணவான்களே சகோதரர்களே அல்லாஹு தாலா உலகத்தை படைத்து அந்த உலகத்திலே எல்லாம் மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களிலேயும் அல்லாஹு தாலா கடைசி சமுதாயமாக நம்மை படைத்து இணைத்து ஏனைய சமுதாயத்திற்கு கொடுக்காத கண்ணியங்களையும் மஞ்சத்தையும் நமக்கு தந்திரக்கிறான் முன்னால் உள்ளவர்கள் அனைத்திலேயும் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய அபாதத்தை நம்மை விட கூடுதலாக இருந்ததே அவர்களுடைய ஆயுக் காலத்தை நம்மை விட கூடுதலாக இருந்ததே அவர்கள் அனைத்திலும் நம்மை விட உயர்ந்தவர்களாக கண்ணியத்துக்குரியவர்களாக இருந்தால் இருந்தார்கள் என்றாலும் கூட அல்லாஹுத்தாளா நம்மை பார்த்துத்தான் நம்மை எல்லாவுத்தாளா பரானில் புகழுகிறான் பல அடத்திலே எல்லா உத்தாளா நம்மை புகழ்ந்து கொண்டிருக்கிறான் அல்லா நம்முடைய படைப்பு நாம் எவ்வாறு மனிதர்களை படைத்திருக்கிறோம் என்பதை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா கோருகிறான் வத்தீனி வஜை மனிதர்களை நாம் அழகான அமைப்புளை நாம் படை திறக்கிறோம் என்பதாக அல்லாஹு காலா கூறுகிறான் அல்லது அல்லாஹு தாலா நம்மை எவ்வளவு அழகாக அல்லாஹூ தாலா படை நம்முடைய உடம்புக்கு ஏற்ற முகம் முகத்துக்கு ஏற்ற உடம்போ ஒரு கை அடுத்த கையை விட நீளமானதாக இல்ல ஒரு கால் அடுத்த காலை விட நீளமானதாக இல்ல உடம்புக்கு ஏற்ற மாதிரி கால் உடம்புக்கு ஏற்ற மாதிரி கை இவ்வாறு அல்லாஹூ தாலா அழகாக அல்லாஹ் நம்மை படை திறக்கிறான் அது மாத்திரமல்ல அல்லா இன்னும் கூறுகிறான் வழக்கது கர்லம் நாதம் நாம் ஆதமுடைய மக்களை மனிதர்களை கண்ணியப்படுத்தி இறக்கிறோம் அவர்கள் எங்கிருந்தாலும் கூட நாம் அவர்களை பாதுகாக்கிறோம் அவர்களுக்கு ஹலாலான உணவை நாம் கொடுப்போம் என்பதாக அல்லாஹு தாலா கூறி கொண்டிருக்கிறான் மேலான பெரியோர்களே சகோதரர்களே அது மாத்திரமல்ல நெபியுல்லாஹி சல்லா பல ஹரீஃப்கள் நம்முடைய கண்ணியம் நம்முடைய அந்தத்தை நெபிசல்லம் கோரி இறக்கிறார்கள் சகோதரர்களே ஆனால் இன்று அந்த அந்தஸ்து நமக்கு இல்லை இன்று அந்த கண்ணியம் நமக்கு இல்லை நாம் நாளுக்கு நாள் முழு உலகத்தை நாம் எடுத்துக் முஸ்லிம்கள் நாளுக்கு நாள் தோல்வியின் பக்கம் நாளுக்கு வீழ்சியின் பக்கம் நாளுக்கு நாள் இழிவின் பக்கம் போய்கொண்டிருக்கிறார்கள் வேளாண் பெரியோர்களே சகோதரர்களே எமது நாளை நாம் எடுத்துக்கொள்வோம் பல பிரச்சனைகள் அல்லாஹுடைய சோதனை தண்டனைகள் நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது இந்த ஒரு சில தினங்களை ஒரு ஒரு சில வாரங்களை நாம் எடுத்துக் கொள்வோமானால் எல்லா பக்கத்திலேயும் அதிகமாக மழை பெய்கிறது கொழும்பில் சற்று குறைவாக இருந்தாலும் கூட கொழும்புக்கு வெளியிலே சகோதரர்களே கடினமான மழை பெய்து மக்களுடைய பொருளாதாரத்தார நஷ்டம் ஒரு பக்கம் உயிர்களுக்கு சோதனை இவ்வாறு பல சோதனைகளும் பல பிரச்சனைகளும் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது மேலான கிராமங்களே சகோதரர்களே இதற்குரிய காரணம் என்ன ஏன் அல்ல நமக்கே நம்மை சோதித்துக் கொள்ள இருக்கிறான் இவ்வாறு நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கிறதே காரணம் என்ன என்பதாக நானும் நீங்களும் சகோதரர்களே அவர்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே கேட்டார்கள் அடியார்களை பொருந்திக் கொள்வதற்கு என்ன நீ பொருந்தி கொண்டதற்கு அடையாளம் என்ன என்பதாக கேட்டார்கள் அப்பொழுது அல்லாஹு அவர்களுக்கு கூறினான் வகி அறிவித்தான் அவர்களே அடியார்களை நான் பொருந்திக் அடையாளம் அவர்கள் இரவு நேரத்திலே தூங்கும் நான் மலையை பெய்ய வைப்பேன் அந்த மலையின் மூலமாக வரக்கூடிய இனியுடைய சத்தத்தை கூட அவர்களுக்கு கேட்க வைக்க மாட்டேன் பகலுடைய நேரத்தில் அந்த காலை பொழுதில நான் சூரியனை வெளியாக்குவேன் என்பதாக அல்லாஹூக்கு கூறினான் மேலான பிரிவர்களே சகோதரர்களே அல்லாஹூ நம்மை பொங்க அடையாளம் இரவு நேரத்திலே நாம் உறங்க செல்லும் போது அல்லாஹ் தேவையான மழையை நமக்கு மிருகங்களுக்கு தேவையான மழையை தாலா இறக்குவான் பகலுடைய நேரத்திலே நம்முடைய நம்முடைய தேவைகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையை அழகான முறையிலே செய்வதற்குவான் என்பதாக அல்லாஹு தாலாவே வகி அறிவித்திருக்கிறான் என்று சொன்னால் விரான பெரியோர்களே சோதரர்களே இன்று இந்த நிலைமை நமக்கு இருக்கிறதா என்பதாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மேலான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹூ தாலா இவ்வாறாக கொஞ்சம் கொஞ்சம் அவளுடைய சில தண்டனைகளில் ஒரு சில பகுதியை அல்லாஹு அடியார்களுக்கு அடியார்களுடைய கவனம் அவனின் பக்கம் போவதற்கு அல்லாஹு தாலா நாடுகிறான் மீதான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ்ல கோரும் போது கோருகிறான் நாம் உங்களுக்கு செய்வோம் கொண்டு வருவோம் பெரிய ஏன் அல்லாஹு தாலா அவைகளை தருகிறான் தெரியுமா எருஜியோன் நாம் எல்லாம் அல்லாவின் பக்கம் திசை திரும்புவதற்காக நாம் எல்லாம் அல்லாவின் பக்கம் முன்னோக்குவதற்காக அல்லாஹு தாலா இவ்வாறு நம்முடைய அந்த என்பதாக நானும் நீங்களும் சிந்திக்கிறோம் அல்லாவை சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹு தேவையான மாதிரி அல்லாஹு அனைத்தையும் அல்லா நமக்கு தருவான் ஏன் வசப்படுத்தான் நபியவர்கள் என்ன கூறினார்கள் வாங்கும் இந்த உலகமே நமக்காக உலகம் படைக்கப்பட்டதே நமக்காக அனைத்து பிரயோஜனையும் அடைய கூடியவர்கள் மனிதர்கள் மேலான பெரியோர்களே சகோதரர்களே கடலை அல்லா படைத்திருக்கிறான் கடலின் மூலமாக லாபம் அடையக்கூடியவர்கள் மிகவும் குறைவோ எந்த கடலின் மூலமாக அல்லாஹ் தர நாடு இறக்கிறானோ நாம் அவனுடைய சொல்லுக்கு மாற்றம் செய்யும் போதே அதே கடலின் மூலமாக அல்லா மேதர தேவையாக இருக்கிறது தண்ணீர் இல்லை என்றால் அந்த ஒன்று தண்ணீர் மேலான பெரியோர்களே சகோதரர்களே அல்லா கேட்கிறான் உங்களுக்கு தண்ணிய பூமியிலிருந்து அளியாக்கூமியை அப்படியே காய்ந்ததாக தண்ணியை வெளியாக்காமல் ஆக்கிவிட்டால் யாரு தண்ணியை தருவது என்பதாக அல்லா உத்தால கேட்கிறான் தண்ணி அவ்வளவு மனிதனுக்கு அவசியமானது மேலான பெரியோர்களே சகோதரர்களே அதே தண்ணியின் மூலமாக அல்லா நம்மை இப்பொழுது சோதித்துக் கொண்டிருக்கிறான் என்ன காரணம் சகோதரர்களே நாம் அல்லாஹை சந்தோஷப்படுத்தவில்லை நாம் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு வழிபடவில்லை நம்மை சோதித்துக் கொண்டிருக்கிறான் மேலான பெரியோர்களே சகோதரர்களே நாம் ஒவ்வொருத்தரும் நம்மை பற்றி சிந்தித்து பார்ப்போம் ஒவ்வொருத்தரும் மற்றவர்களை பார்ப்பதை விட்டுவிடுவோம் நான் எந்த அளவுக்கு அல்லாவுடன் தொடர்பாக இருக்கிறேன் அல்லாவுடைய கட்டளைகளை நான் நிறைவேற்றுகிறேன் சகோதரர்களே மற்ற எல்லா அமல்களையும் விட்டுடுவோம் தொழுகையை நாம் எடுத்துக்கொள்வோம் மனிதர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் நாம் தொழுகிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மேலான பெரியவர்களே சகோதரர்களே இந்த தொழுகைகளை நாம் வீணாக்கி கொண்டே அல்லாவுடைய உதவியை எதிர்பார்த்தால் அல்லாஹு தாலா உதவி செய்வானா மேல சகோதரர்களே இன்றை நாம் சொல்கிறோம் நம்முடைய வீட்டில் எத்தனை பேர் சொல்லாதவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேர் சகோதரர்களே எடுத்துக்கொண்டாலும் கூட அல்லாவுடைய கட்டளைகளுக்கு எவ்வளவு நாம் மாற்றம் செய்திருக்கிறோம் இதனால அல்லாஹால நம்மை சோதிக்கிறான் சிறிய சிறிய தண்டனைகளை அல்லா உத்தாலா தருகிறான் மேலான பெரியோர்களே சகோதரர்களே இன்றைய எந்த அளவுக்கு பாவம் நடந்து கொண்டிருக்கிறதே பாவமாக இருக்கிறது பாவம் காதால பாவம் நாவால பேசுவதே பாவம் உள்ளத்தால சிந்திக்கிறது அனைத்தும் பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது இதனால அல்லாஹு தாலா நம்மை சோதிக்கிறான் அல்லா நம்மை செக் பண்ணுகிறான் அல்லாஹ் அடியாறுகளை அவனின் பக்கம் திசை திருப்புவதற்காக இவ்வாறு மேலான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு சோதனைகளை தந்து கொண்டாவின் இதை தருப்பவன் யாரு அல்லாஹ் இதை தருப்பவன் யாரு அல்லா இதை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரே ஒருவன் அந்த அல்லாஹ் மாத்திரம் தான் எனவே நாம் அவனின் பக்கம் திசை திரும்புவோமானால் மேலான பெரியோர்களே சகோதரர்களே நமக்கு ஏற்ப இந்த இந்த பெரிய கஷ்டம் வந்திருக்கிறது முஸ்லீம்கள்ட என்ன செல்வம் இல்லாமல் இருக்கிறது அல்ல எல்லா நிறைமைகளையும் கொடுத்திருக்கிறான் எல்லா நியமத்தையும் கொடுத்திருக்கிறான் நீர்வளம் இல்லையா நிலம் வளம் இல்லையா புத்திசாலிகள் இல்லையா எல்லா வளங்களையும் கொடுத்திருக்கிறான் கொடுத்தாலும் கூட அவைகளின் மூலமாக லாபம் கிடைக்கிறா இல்லவே இல்லை அவைகளின் மூலமாக நமக்கு நஷ்டம் தான் வந்து கொண்டிருக்கிறது அவைகளின் மூலமாக தீங்கித்தான் வந்து கொண்டிருக்கிறது மேலான பெரியோர்களே சகோதரர்களே இவ்வாறு ஒவ்வொன்றையும் நாம் பார்ப்போம் நம்முடைய மத்தியிலே ஒட்டி வியாபாரம் உங்களுடைய வியாபாரத்தில் ஒட்டி கடந்துவிடுமானால் நீங்கள் உங்களுடைய நோக்கம் வியாபாரம் உங்களுடைய நோக்கம் துணியா உங்களுடைய நோக்கம் வியாபாரம் என்பதாக இவைகளை பொருந்திக்கொண்டு உங்களுடைய விவசாயத்தை பொருந்திக்கொண்டு ஒரு சரக்கு முல்பி தமிழில்லா தம்முடைய நீங்கள் பாடுபடுவதை விட்டுவிட்டால் கூறினார்கள் அல்லாஹ் போடுவான் அந்த முழுமையாக நீங்கள் திரும்பி உங்களுடைய தீனை முழுமையாக பின்பற்றாத வரையில அல்லாஹ் கலக்க மாட்டான் என்பதாக நபியுல்லா கூறினார்கள் மேோர்கள சகோதரர்களே இன்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய என்பதாக நாம் கூடியவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே நம்முடைய தொலைகை மட்டுமில்ல நம்முடைய அனைத்தும் சீராக வேண்டியதாக இருக்கிறது நம்முடைய வியாபாரம் சீராக வேண்டியதாக இருக்கிறது நம்முடைய கொடுக்க வாங்கல் சீராக வேண்டியதாக இருக்கிறது நம்முடைய குடும்ப வாழ்க்கை சீராக வேண்டியதாக இருக்கிறது நம்முடைய அகலாத் இவைகள் அனைத்தும் சீராக வேண்டியதாக இருக்கிறது மேலான பெரியவர்களே சகோதரர்களே ஈமோட் முகமதாத் அகலாத் தான் தீனாக இருக்கிறது வெறுமனே கொள்கை மாத்திரம் வெறுமனே வியாபாரம் மாத்திரம் தீனல்ல வெறுமனே குடும்ப வாழ்க்கை மாத்திரம் தீனல்ல அனைத்தும் தீனாக இருக்கிறது நாம் தானே மற்றவர்களுக்கு நல்ல அவர்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்குகிறோம் அவர்களை கவனித்துக் கொள்கிறோம் என்பதாக நம்ாக்கை வைத்து நாம் உயர்ந்தவர்கள் என்பதாக யாரும் முடிவு செய்ய முடியாது வேளாண் பெரியவர்களே சகோதரர்களே நம்முடைய அனைத்து துறையும் சீராக வேண்டும் அப்படி சீராகுமானால் தான் அல்லாஹ் நமக்கு வாக்களித்தியம் நடந்து கொண்டதே அல்லா என்ன போருகிறான் மூலமாக உங்களுக்கு பிரச்சனையா கடல்லா கடலுடைய உங்களுடைய கடைகளை துறக்க முடியவில்லையா விவசாயம் நிலங்கள் நாசமாய் கொண்டிருக்கிறதா கடைக்குள்ள தண்ணி வந்து கொண்டிருக்கிறதா நீங்கள் திட்டம் போட்ட தேவை செய்யவில்லையா இவைகள் அனைத்துக்கும் காரணம் நம்முடைய அமல் தான் நம்முடைய செயல்தான் அல்லா முழுமையாக கொஞ்சத்தை கொஞ்சத்தை திரும்புங்கள் என்பதாக அல்லா நமக்கு கூறி கொண்டிருக்கிறான் இன்னொரு ஆயத்திலே அல்லா என்ன கோருகிறான் என்ன என்ன நிலைமை வருகிறது அனைத்துக்கும் காரணம் மேலான சகோதரர்களே நம்முடைய அமல் தான் நம்முடைய செயல் தான் நாம் ஒவ்வொருத்தரும் அல்லாவுடைய நிறைவேற்றுகிறேன் அல்லாவை என்பதாக சிந்திக்கிறோம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அனைவர்களும் நபியை பின்பற்றாத வரையில் முழுமையாக அல்லாவுடைய கட்டளை பூர்த்தியா உண்மையான முடியாது அல்லா உண்மையான முக்மீன் அவனுடைய உதவியை வாக்களித்திருக்கிறான் உண்மையான நாம் உதவி செய்வது எங்கள் மீது கட்டாய கடமை என்பதாக அல்லாஹு உதவி செய்வது அல்லா உதய கடமை என்பதாக அல்லாஹ் ஆனால் அந்த உதவி இல்ல அல்லா இன்னும் கூறுகிறான் பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹு மேலான பொருந்து சூழ்ச்சியை விட்டு இருக்கிறார்களா அல்லா நம்மை பிடிக்க மாட்டான் அல்லாவுடைய நிம்மதியாக இருக்கிறார்களா அப்படி நிம்மதியாக இருப்பவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாவுடைய சூழ்ச்சியை விட்டும் அல்லாவுடைய தண்டனையை விட்டும் நிம்மதியாக இருப்பவர்கள் என்பதாக அல்லாஹு கோருகிறான் தொடர்ந்து பாவம் செய்துண்டுகளை விட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாவுடைய நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய தொழுகை நாம் வணங்கக்கூடிய செய்யக்கூடிய ஐபாதத்தெல்லாம் நமக்கு ஆகத்தில்தான் நம்முடைய கவலத்தான் பிரயோஜனம் அளிக்கும் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இதை தவறான விளக்கம் சகோதரர்களே நம்முடைய முதலாவது நமக்கு உலகத்தில் உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ அதற்கும் அல்லாவுடைய கட்டளை தீன் தான் தேவை நாளைக்கு நிம்மதி நிம்மதி அனைத்துக்கும் தீன் தான் தேவை இன்று நாம் அந்த அல்லாவுடைய கட்டளையை விட்டுவிட்டு إذا كنت ترجمة نانسي قدرات رؤم مران أفريو رؤمي شهود رؤمي حديث قدسي اللهم صالح قور جران نبيا رؤمي ناركل إنني أنا الله لا إله إلا أنا الله قور جران نانسان الله إنني التوير ولكتل ويري آرم إلا مالك الملوك وملك الملوك أغفر كلم نانسان عرصا آتشيالر كلم نانسان آتشيالر وقلوب الملوك في يدي إلا أغفر كلم دو أول என்னுடைய கைல என்பதாக அல்லாஹ் எனக்கு ஒளிப்படுவார்கள் உள்ள அன்பையும் நான் தான் என்பதாக அல்லாஹு தாலா கோருகிறான் மூலமாக சோதனை வருதா கஷ்டம் வருதா பெரியவர்களே சகோதரர்களே இன்னும் அவர்கள் மோசம் நாம் அல்லாவை வழிபடல்ல அல்லாவுடைய கட்டளை சகோதரர்களே இன்னும் நபியவர்கள் கூறினார்கள் என்னுடைய அடியார்கள் எனக்கு மாற்றம் செய்வார்கள் என்னுடைய கட்டளை விட்டுவிடுவார்கள் ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தில் என்ன தன்மையை போடுவேன் தெரியுமா குடிமக்களுடைய விரோதத்தையும் குரோதத்தையும் போடுவேன் அவர்கள் உங்களை நசுக்குவார்கள் அவர்கள் உங்களுக்கு கஷ்டத்தை தருவார்கள் அவர்கள் உங்களுக்கு பிரச்சனையை தருவார்கள் விலை வாசி கூடுகிறதா எல்லாம் கூடுகிறதா எடுத்து விடுவேன் அந்த நேரத்தில் நீங்கள் அவர்களுக்கு பாதகமாக அல்லா கூறுகிறான் செய்யுங்கள் நீங்கள் சோவா செய்யுங்கள் கை அக்கியக்கும் நானே உங்களுக்கு போதும் என்பதாக அல்லாஹு தாலா கோன் மேலான பெரியவர்களே சகோதரர்களே இங்கே நாம் அல்லாஹு தாலாவை விட்டுவிட்டு இதன் பக்கமோ போய் கொண்டிருக்கிறோம் இதன் பக்கமோ ஓடிக்கொண்டிருக்கிறோம் மேலான பெரியோர்களே சகோதரர்களே எனவே நம்முடைய அமலை சீராக்கிறதே நம்முடைய ஐபாதத்தை சீராக்கிறதே நாம் நம்மை பாவத்திலிருந்து பார்த்து கொண்டே நல்ல மக்களாக மாறுவோமானால் மேலான பெரியவர்களே சகோதரர்களே அல்லா உத்தாலாவுடைய தண்டனையில் இருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் நம்முடைய ஒவ்வொரு உறுப்பையும் பாதுகாக்கிறதே நாம் இருக்கிறதே இந்தியங்களை பேசுகிறோம் எவ்வாறு எல்லாம் பெரியோர்களே சகோதரர்களே நான் பேசுவது சரியா நான் பேசுவது கூடுமா மற்றவர்களுக்கு கஷ்டம் உண்டாகுமே அவர் கோவித்துக் கொள்வாரே இதன் மூலமாக அல்லாஹ் இன்னொரு கோவித்துக் கொள்வானே நான் இந்த கண்ணால பார்க்கிறேன் இதன் மூலமாக அல்லா சந்தோஷப்படுவானா அல்லாஹ் கோவித்தால் என்னுடைய வியாபாரத்திலே எப்படி வரக்கர் என்னுடைய குடும்பத்திலே எப்படி வரக்கட் என்னுடைய மனைவி மக்களிலே எப்படி வரக்கத் எனக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும் என்பதாக நானும் நீங்களும் சிந்திக்கிறோம் நாம் யாருக்கு வேலை செய்கிறோமோ அவருடைய கோபம் நமக்கு வந்துவிடக் கூடாது அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக எவ்வளவு அதிகாரியிலே வேலைக்கு போகிறோம் வேற வேலை செய்கிறோம் அவர் சொல்லாத காரியத்தை எல்லாம் செய்கிறோம் ஏன் அவர் சந்தோஷப்பட்டால் இம்முடைய காரியங்கள் நிறைவேறும் இம்முடைய என்பதாக உள்ளங்களும் அவனுடைய கையில அவனை சந்தோஷப்படுத்துவோம் அவனை சந்தோஷப்படுத்துவோமானால் அனைத்தையும் சாதகமாக்கி தருவான் வானம் அவனுடைய கொன்றோல் பூமி அவனுடைய கொன்றோல் மலை அவனுடைய கொன்றோல் தண்ணி அவனுடைய கொன்றோல் கடல் அவனுடைய கொன்றோல் அனைத்தையும் அல்லா சாதகமாகி தருவான் அனைத்தையும் நாம் அவளை சந்தோஷப்படுத்தவில்லை மூலமாக லாபம் கிடைக்குமோ அதே வானத்தின் மூலமாக நஷ்டம் உண்டாகும் சகோதரர்களே எந்த பூமியின் மூலமாக லாபம் கிடைக்குமோ அதே பூமியை அல்லாஹ் பாதகமாக மாற்றிவிடுவான் எனவே அவளை சந்தோஷப்படுத்துவதே அவளை சந்தோஷப்படுத்த வழிய சகோதரர்களே அவனுடைய கட்டளை பிரகாரம் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிக் அவனுடைய கட்டளை பிரகாரம் நாம் வாழுவோமானால் நம்முடைய அனைத்து துறையும் சீராக வேண்டியதாக இருக்கிறது எனவே மாற்றம் செய்தார்கள்ருங்களுடைய மிகப்பெரிய மன்னிப்பாளனாக இருக்கிறான் இருக்கும் மன்னாரா உங்களுக்கு தேவையான மலையை இறக்கி உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய விவசாயத்தில் உங்களுடைய குடும்பத்தில் கூறி கொண்டிருக்கிறான் மேலான பெரியோர்களே சகோதரர்களை எனவே நாம் செஞ்ச பாவங்களுக்காக சௌவா செய்யமாக மூலமாக சென்று விடுகிறார்கள் அதாவுடைய நேரம் வருகிறது மேகம் இரட்டுகிறது சிவப்பு நிறமாக மாறுகிறது ஒன்று சேருகிறார்கள் ஒன்று சேருகிறார்கள் அல்லா முடிவு செஞ்சை இல்லாமல் ஆக்கினான் மிலான பெரியோர்களே சகோதரர்களே எனவே அல்லா நமக்கு ரெண்டு ஆயுதத்தை சகோதரர்களே இந்த ரெண்டின் மூலமாக எல்லாம் நடைமுறை சாத்தியம் கூட இல்லையோ அவைகளை எல்லாம் இந்த துவாவின் மூலமாக இந்த மூலமாக சாத்தியப்படுத்தலாம் அல்லாஹ் பெரிய ஆயுதத்தை நமக்கு தந்திரக்கிறான் எனவே அவைகளை நாம் கையாண்டு மேற்பட்ட கஷ்டம் பிரச்சனைகளை இல்லாமல் நீ வாக்களித்த அந்த கண்ணியத்தையும் தந்தருள்வாயாக உடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து செய்வாயாக நீட்ட கட்டளை தொழுகை எல்லா காரியங்களையும் பூர்த்தியாக செய்ய தோப்பி செய்வாயாக ஆமீனியால